तापत्रय சச்சிதானந்த விஷோத்பதித்தாபய வயசிரமயிதி திரிவெக சூத்திரமீவம் ஜான்கிரிபலி பிரம்ம இவ பார்த்தி சதசதையோ பரம் எத் பிப்பலாயன மகரிஷி யோகி தொடர்ந்து ராஜாவோட கேள்விக்கு பதில் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது உபனிஷத்துக்களுடைய சாரமாக இருக்குது இந்த ஸ்லோகம் எது பிரம்ம ஏவ ஜகத்ரூபேண பாதி ஜகத் ரூபேண பாத்தின்னு ஸ்லோகத்தில் இல்லை பாத்தின்னு இருக்குது ஜத்ரூபேணங்கிறத போடணும் அதாவது பிரம்மந்தான் ஜகத்தாக காட்சி அளிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறார் பரம்பிரம்ம ஏவ ஜெகத்ரூபேண பாதி பரம்பிரம்மன்தான் ஜெகத்ரூபமாக காட்சி அளிக்கிறது அப்படின்னு உபதேசம் பண்ணுறார் ரொம்ப அழகான கருத்துக்களை சொல்லி உபதேசம் பண்ணுறார் எப்படி அந்த படைப்பினுடைய விரிவு இருக்குங்கிறத அழகாக சொல்கிறார் சச்ச சத்துங்கிற பதத்துக்கு இங்க வியக்தமாக இருக்கிற நாமரூபங்கள் அசத்துன்னு சொன்னால் அவ்வியமாக இருக்கிற நாமரூபங்கள் வியக்தமாக இருக்கிற நாமரூபங்கள்னால் என்ன மேனிஃபெஸ்டடாக இருக்கக்கூடிய நேம் ஃபார்ம் இங்கிலீஷில் சொன்னால் தோற்றத்துக்கு வந்துள்ள பெயர் வடிவம் செயல்கள் எல்லாம் நாமரூப கர்மானு பேர் ஆக சத்தாகவும் அசத்தாகவும் அந்த பிரம்மன்தான் காட்சியளிக்கிறது சத்துன்னு சொன்னால் நம்ம எல்லா தெரியறது அசத்துன்னு சொன்னால் வரப்போகிறது இப்போ விதக்குள்ள மரம் இருக்குங்கிறது அசத்து அதாவது விதை இருக்குது ஆனால் மரம் வெளிப்படலை வெளிப்பட்ட விரக்ஷம் விதையிலிருந்து வெளிப்பட்டது வந்து சத்து அந்த விதக்குள்ளே இருக்குது பாருங்கோ அது அசத்துன்னு பேர் இப்போ ஒரு தங்க கட்டி இருக்குது நகை செய்கிறதுக்கு முன்னாடி பொற்கொள்ளர் அந்த அதுலேருந்து எடுத்து பிரித்து உருக்கி நகையெல்லாம் பண்ணுறார் அந்த கட்டி வடிவத்தில் இருக்கிறது அசத்துன்னு பேர் நீங்கள் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அது மாதிரி இந்த படைப்பு தோற்றத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அசத்ரூபமாக இருக்குது சூக்ஷமான காரணமாக இருக்குது அப்புறம் ஸ்தூலமான காரியமாக மாறிடுறது கிராசர் லெவலில் வந்து விடுறது இந்த ஸ்லோகத்தில் சச்ச அசச்ச சதசச்சன் இருக்குது தயோகோ எது பிரம்மேவ பாதி இந்த சூலமான காரியமாகவும் சூக்ஷ்மமான காரணமாகவும் இருக்கிறத்துக்கு மூல காரணமாக அத்வைத சித்தாந்தப்படி பார்த்தா விவர்த்த காரணமாக கயிற்றில் பாம்பு போல பிரம்மன் தான் தோன்றுகிறது இந்த பாம்பு மாதிரி ஜகத்து ஒரு வெளிச்சமும் இல்லை இருட்டும் இல்லைங்கிற நேரத்தில் எப்படி ஒரு கயிறை பாம்பாக பார்க்குறோமோ அப்படி அஜானத்தினால் ஏற்பட்ட ஒரு மயக்கத்தினால் நமக்கு இந்த நாமரூப கர்மங்கள்லாம் சத்தியமாக தெரியுது கர்மன்னு ஃபங்க்ஷன் நேம் ஃபார்ம் ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்றுக்கும் இந்த மைக்குன்னு சொன்னால் இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது இதுக்கு ஒரு நேம் இருக்குது இது வந்து நம்ம பேசுகிறத எடுத்து வெளியிலெல்லாம் கொடுக்கறது அந்த ஃபங்க்ஷன் இருக்குது இப்படி ஒரு ஒரு நாமரூப கர்மான்னு இருக்குது இந்த நாமரூப கர்மமெல்லாம் இந்த பாரமார்த்திக சத்தியத்தை சார்ந்து இந்த வியாபகாரிக்க அசத்து சத்தெல்லாம் விளங்கின்னு வியாஹாரிகசத்தின ரிலேட்டிவாக இருக்கிற நான் எக்ஸிஸ்டன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் ப்யூர் எக்சிஸ்டன்ஸ் அப்சல்யூட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் பிரம்மன்னு பேர் தூய இருப்புன்னு அதை சொல்கிறோம் இதுக்கெல்லாம் கடந்ததுங்கிறார் அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குது பொருள் வந்திருக்கு பொருள் போயிடுத்து இப்போ மண்ணில் குடம் தயார் பண்ணுறோம் குடத்தை உடைச்சுட்டோம்னா திரும்ப மண்ணாகவே ஆகிடுது அது மாதிரி இதுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த சத்வஸ்து அறிவால் மாத்திரம்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் அதுதான் எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆதவ் திருவருத்து ஏக்கம்ங்கிற ஒரு பதம் இருக்கு ஏக்கம்னு சொன்னால் ஏக்கம் பிரம்ம பரம் பிரம்ம அத்வைதம் பிரம்ம படைப்பின் துவக்கத்தில் அந்த அத்வைதமான பரபிரம்மன்தான் சத்வம் ரஜகா தமஹா இவருத்து ஆதவுன்னா முதல்ல படைப்பின் துவக்கத்தில் திருவருத்து மூன்றாக இருக்குது அது என்னென்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் அது முதல்ல படைப்புக்கு வரதுக்கு முன்னால் அது சாம்யாவஸ்தான்னு சொல்லுவோம் படைப்பில் வெளிப்படுற போது அது வைஷம்யாவஸ்தா அதாவது ஃப்ளக்சுவேட் ஆகாமல் இருக்கிற லெவல் நம்ம தூக்கம் மாதிரி முடிச்சதுக்கு பிறகு என்ன தோற்றத்துக்கு படைப்புக்கு வந்த உடனே அது ஃப்ளக்ச்சுவேட் ஆறுது நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி